ஓம் பிரபிஜா தோற்றவேத்தைக்கணாயயு நம நேஷ்டுனீ சுவயன்ஸ்லோகத்துல சாத்விக தியாகிய புகழ்ந்து பேசுகிறார் எவன் ஒருவன் அகுசலம் கர்ம நேஷ்டி குசலே ந அனுஷஜ்ஜத்தே குசலே கர்மணி ந அனுஷஜத்தே அப்படி புரிஞ்சுக்கணும் அந்த தியாகி சத்வசமாவிஷ்டா தியாகி மேதாவி சின்ன அதாவது செயல்கள்ல விருப்பு வெறுப்பு இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு அகுசலம் கர்மா அகுசலம்னு சொன்னா அசோபனம் காமியம் நிஷித்தஞ்ச என்று உரையாசிரியர் சொல்லுகிறார் அதாவது காமிய கர்மா நிஷித்த கர்மா அது மட்டுமல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியலேன்னாலும் அந்த விஷயத்தை அவன் துவேஷிக்கிறது இல்லை நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறது இல்லை இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் பகவான் இது ரொம்ப நுணுக்கமான ஒரு ஸ்லோகம் பகவான் சொல்லியிருக்கார் பிறருடைய கர்மத்தை நீ நல்லா பண்றதும் தர்மம் இல்லை உன்னோட கர்மாவை நீ தப்பா பண்ணினாலும் உன்னுடைய கர்மாவில தோஷம் இருக்கிறதாக நீ நினைச்சாலும் அதைத்தான் நீ பண்ணணும் மற்றவங்களை கொல்றதுங்கிறது ஒரு தோஷமான கர்மாதான் சாதாரணமா பார்த்தா சாமானிய தர்மத்துல பார்த்தா பிறரை ஹிம்ச பண்றதுங்கிறது மம் ஆனா இந்த யுத்தத்தில் அதர்மத்தின் பக்கத்தில் இருப்பவர்களை கொல்லுவது தர்மமாகி விடுகிறது ஆகவே இது அகுசலம் கர்ம குசலம் கர்ம அகுசலம்னா தோஷத்தோட இருக்கிற கர்மா குறிப்பா இந்த வதம் பண்றது குசலம் அப்படின்னு சொன்னா ஹிம்ச பண்ணாமல் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தர்மம் ஆகவே அதை வந்து நமக்கு இப்படிப்பட்ட கர்மம் பண்ண வேண்டியிருக்கேன் அமைந்து விட்டது அப்படின்னு செய்யறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒட்டிக்கிறதும் கிடையாது ஆகவே சாஸ்திரத்துல இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களை குறிச்சு சந்தோஷப்படுறதும் இல்ல வருத்தப்படுறதும் கிடையாது அத பொறுப்பை நான் செய்துதான் ஆக வேண்டும் என்று இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னபடி அவன் செயல் புரிகிறான் என்ன சொல்லுகிறார் அவன் சத்வகுணத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய சமாவிஷ்டா சம் ஆவிஷ்ட நன்கு சத்வகுணத்திலே மேலோங்கி இருக்கிறான் அவன் அந்த தியாகி சத்வசமாவிஷ்டகா தியாகிங்கிற அவனை தியாகி என்றும் சத்வகுணத்தில் மேலோங்கி இருப்பவன் என்றும் மேதாவி நன்றாகவே ஞானத்தை பெற்றிருக்கிறான் சின்ன சம்சையா வாழ்க்கையில் அவனுக்கு எந்த விஷயத்திலும் அவனுக்கு சந்தேகம் கிடையாது அதாவது தர்ம விஷயத்திலும் சரி தத்துவ விஷயத்திலும் சரி அவனுக்கு சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை மேதாவி மேதாவினு சொன்ன அவன் ஞானத்திலே நிலை சொல்லப்போனா இவன் லோக சங்கிரகத்தை செய்வதற்கு ஒப்பானவன் ஆகவே அகுசலம் கர்ம நேஷ்டி குசலே கர்மணி யாருக்கு எந்த இடத்துல எந்த செயல எப்படி செய்யணும் தர்மம் மாறுகிறது ஆகவே எந்த இடத்துல நமக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அத விருப்ப விருப்பில்லாம செய்தால் அப்படி செய்யக்கூடியவன் அறிவாளி சந்தேகங்கள் இல்லாதவன் குழப்பம் இல்லாதவன் சத்வகுணத்திலே மேலோங்கி இருப்பவன் அவனுடைய தியாகம் அந்த பொறுப்புணர்ச்சி அதே சமயம் செயலிலும் செயலின் விளைவிலும் தன்னை தன்னை பற்றுடையவனாக ஆக்கிக் கொள்ளாக இருக்கும் தன்மை மிகவும் சிறந்தது எனவே பகவான் இங்கே கர்மயோகியை மிகவும் சிறப்பித்து போற்றுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நத்வேஷ்டிய குசலம் கர்ம குசலேனானு தியாகி சத்வசமாவிஷ்ட